ாணம் ரொம்ப அருமை சங்கப்பலகை கொடுத்த படலம் என்ற ஒரு அருமையான படலம் சங்கப்பலகை கொடுத்த படலம் என்று நம்ம வந்திருப்பது மூன்றாவது பகுதி முதல் பகுதி மதுரை காண்டம் அடுத்தது கூட காண்டம் அடுத்தது திருவாளவாய் காண்டம் என்று அது பிரித்துக் கொண்டார் இருக்கிற பெயர் மூன்று மதுரை கூட ஆளவாய் என்பது அதெல்லாம் அந்த ஆசிரியர் எடுத்துக்கொண்டு போது முதல் ஒரு ஒரு பதினைஞ்சு திருவிழா ஆடல மதுரை காண்டம் என்றும் அடுத்தது கூடல் காண்டம் என்றும் அடுத்த திருவாலாவ் காண்டம் என்றும் வச்சார் பட்சத்தில் ஒரு உத்தி உத்தி இதெல்லாம் புராணத்தில் இருப்பதனால இந்த உத்திங்கிற சொல்ல மாட்டான் எனவும் பெருசா கண்டுபிடிச்ச மாதிரி இந்த பிஹை செடி பையன் எல்லாம் இப்படி ஒரு இலக்கிய உத்தி ஆமா இது இலக்கிய உத்தி எல்லாமே மத்திய இலக்கிய உத்தி என்னன்னார் மதுரை காண்ட் வைத்ததெல்லாம் முதல் எப்படி மதுரை என்று பெயர் வந்தது அதுக்கு என்பதை சொல்லி அது மதுரை காண்டமாக வைத்தார் இந்த மாதிரி மதுரைக்கு எப்படி கூடல் என்று பெயர் வந்தது என்பதை அந்த கூடல் காண்டத்தில் அதை சொல்லி அது கூட காண்டம் ஆக்கினார் இதே ஊருதான்ப்பா திரு ஆளவாய் என்று பெயர்னது அது எப்படி திரு ஆளவாய்னு வந்தது என்பதை சொல்லி திருவாலவாய் காண்டம் வைச்சார் ஆகவே இப்ப மதுரை காண்டம் அப்படின்னா மதுரைக்கு மூன்று பேர் இருந்தது ஆம் எதனால் திருவிழையாட்பாணத்தில் காண்க அப்ப மதுரை காண்டம் என்று கொண்டு தொடங்கும் பொழுதே மதுரை என்பது ஏன் பெயர் வந்தது கூடற்காண்டம் என்று ஒன்று தொடங்குகின்ற பொழுதே கூட என்று பெயர் வந்தது ஆலவாய் காண்டம் என்று வருகின்ற பொழுதே என்ற பெயர் இப்படி வந்தது பாருங்க எந்த ஒன்றும் கேட்பவருக்கு மயக்கம் இல்லாமல் இருக்கணும் தெளிவாக தெவாக பேசுக புரியும்படியாக சொல்லுக சு இலக்கியம் வச்சு முதல்ல மதுரை காண்டேங்கிறாரு திருவாலராக எனக்கும் வழங்கலா மதுரை காண்டம் என்று நுழைவதற்கு முன்னே மதுரை என்ற பெயர் வந்தது கூடற்காண்டம் என்று பெயரிப்பதற்கு முன்னுமே கூடல் இப்படி போயிருந்த அப்படி வச்சு ஆகவே ஆலவாய்க்காண்டத்தில் நம்ம இப்ப வந்து சுந்தரப்பேரம்பு இதை படலம் படித்து இப்ப மூணாவது வரலாறு பார்க்கணும் அது என்னன்னா சங்கப்பலகை கொடுத்த படலம் என்ன இது ஒரு மாதிரியான சில கருத்தை கொண்டிருப்பது அறிஞர் உலகத்திலையும் இதை பற்றி கருதி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இவர் என்ன சொல்றாருன்னு செஞ்சுக்கிட்டு அப்புறமே தான் மேலே போகணும் அது மேலே சொல்றதுக்கு முன்னே அல்லவா அது நல்ல சரி இப்பொழுது இதோ முதல் ஆரம்பிக்கிறார் கோல் எய்தி ஆடமராடித்தன்னன் ஆடு பகை துறந்த வண்ணம் பாடியினம் பாண்டியனுக்காக அவனுடைய படை கொஞ்சம் சோர்வடைந்திருந்ததனால இவரே சென்று ஒரு அம்பை எடுத்து அதற்கு தம்முடைய பெயரை குறித்து சுந்தர பேரம்பு என்றது குறித்து அதை எடுத்து செலுத்தி இவனுடைய பகைவினை அடித்தார் எனவே சுந்தர பேரம்பு எய்த வரலாறு என்பதை இது வரைக்கும் சொன்னேன் சரி இப்போ இனி சங்கத்தார்க்கு பலகை தந்து அவர் ஓடப்ப கூடி சங்கத்தாருக்கு சங்கம்னா எந்த சங்கம் வணிகர் சங்கமா புலவர் சங்கம் இதுல அத தங்கத்தார்க்கு பலகை தந்து அவரோடு ஒப்ப கூடி அந்த புலவருக்கு புலவராகவே இருந்து கூடினாராம் சொக்கநாதர் அப்ப இவர் ஒரு புலவர் ஆமாண்ணா அப்ப பெருமானும் அந்த சங்க புலவரில் ஒருவராக கூடி முத்தமிழின் செல்வம் விளக்கி அது கொள்கை சொல்வாம் தமிழ்னா என்னங்கிறத வழக்கினதை சொன்னார்னு சொல்றேன் அப்ப முத்தமிழின் செல்வம் தமிழின் செல்வம் செல்வம் எப்படி இருக்கு மூன்று வகையில் வேலை செய்கிறது நம்ம தமிழ் எங்கள் தமிழ் படிச்சாதான் அது வரைக்கும் நம்ம தமிழ் எங்கள் தமிழ் எங்கள் திருக்குறள் என்று சொல்றது என்னையா எங்களை விட்டுட்டு சொல்றீங்க என்னது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது படி நம் திருக்குறள்னு சொல்லுவோம் அதுவரைக்கும் எங்கள் திருக்குறள் தான் அதனால நம்முடைய அந்த முத்தமிழ் என்பதற்கு என்ன கேட்டால் மூன்று விதமானது என்னது ஒன்று இயல் இன்னொன்று இசை இன்னொன்று நாடகம் பண்பாட்டில் எப்படி சிறந்திருந்தா பாத்தீங்களா தமிழர் இயல் அப்படின்னா இலக்கணமெல்லாம் இசை அதை அருந்துவதற்கு நாடகம் தன்னை மெய்மறந்து போதும் போதல் கொஞ்சம் உயர்ந்தவர்களை கவரும் இசை இன்னும் கொஞ்சம் தாழ்ந்தவர்களை கவரும் நாடகம் சாதாரண மக்களையும் கவர்ந்தரும் அதனால நாடகம் இப்படியாக படிப்படியாக உணர்ச்சி வகையிலும் இது உயர்ந்தது அந்த அந்த எடுத்துக்கொண்ட பொருளை சொல்லுகின்ற வகையிலும் உயர்ந்தது இந்த தமிழின் செல்வம் தமிழுக்குரிய செல்வமே இயல் இசை நாடகமாக பிரிந்து நிற்பது முத்தமிழ் என்று சொல்வது அந்த முத்தமிழாக இருக்கின்ற அமைப்பையும் விளக்கிய கொள்கை சொல்வாம் இது ரொம்ப அருமையா என்ன சொக்கநாதர் இயலுக்கு செய்த உதவி என்ன இசைக்கு செய்த உதவி என்ன நாடகத்துக்கு செய்த உதவி என்ன பிரிச்சு பார்க்கலாம் யாராவது ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில திருவிழியாடல் புராணம் விருப்ப பாடம் முதுகலைக்கு அருமை எப்படி முத்தமிழாக இருந்து விளக்கினார் நக்கீரனுக்கு இலக்கணம் சொன்னார் கீரனுக்கு இலக்கணம் உதவித்தப்படலாம் அப்போ இயல் இயல் இசை இசை என்ன பானபத்திரன் இசையரோடு வாசிக்கிறான் தினமும் மழை காலத்தில் நின்று வாசிச்சா அந்த தரையினுடைய அந்த குளிர்ச்சியினால தொண்ட கட்டும் அதனால் அவனுக்கு பலகை கொடுத்தார் பானனுக்கு பலகை இட்டப்படலும் பலக்ட்ட படலம் அப்புறம் பானன் பாடும்போது அந்த அரசன் ஈழத்து பாடலினுடைய பாட்டையே ரசித்தார் இது வேணும்னு தட்டினார் இவர் ஒரு இசை கலைஞரா போய் அந்த பாட் பாண பாணன் மனைவி பாடுகின்ற பொழுது எங்க அருமையாக அந்த மேகரா எடுத்து அப்படி காட்டுற இந்த அந்தந்த பண்ணையும் காட்டுவாங்க இன்னைக்கு நல்ல ஓதுவாரி காட்டுவாங்க இந்த மேகராக கொரியுன்னா புலனிந்தும் பொறிகளைங்கு இருக்கு இந்த புலனிந்தும் பொடிகளை முழுமையா மேகராக குடிஞ்சாலும் கூட அதுல அந்த நான்கு தொடரில் ஏதேன்னு ஒரு தொடரில் அப்படி அப்படி காட்டுனேன் ஆஹா ஃபார் மேகராக கொருங்கு சார் மேகராக குருஞ்சி அப்படிம்பாங்க அந்த மாதிரி அந்த பானபத்திரன் மனைவி அப்படி பாடும் போது அருமை அருமை அருமை இசை நாடகம் அவனை விட நாட முடியுமா நாட முடியுமா நள்ளிரொளில் ஒரு நாள் ஆச்சு ஆடுவேன் ஒன்பது நாளைக்கு தூங்குவ எங்க ஐயா பகலிரவா தூங்காமே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனி எங்க சார் கொஞ்சம் அட்ரஸ் கொடுங்க அமெரிக்காவில் இருக்க தென் பாண்டி நாட்டானி இப்படி எல்லாம் பாருங்களேன் எப்படி சார் நீங்க மாந்தவங்க பாருங்கன்னா அல்லற்பருப்பான அவன் தந்த சொத்துடா அவங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓ என்று சொல்லியாணத்துல கொட்டி ஆதலால் அப்ப புத்தமிழின் செல்வமாக எங்கள் பெருமான் எப்படி வழங்கினார் இயலாக இசையாக நாடகமாக இப்படி வழங்கிய கொள்கையெல்லாம் இப்ப சங்கத்தார ஒருவராக இருந்து மீண்டும் இல்ல அதனாலதான் மதுரைக்கு போனா நீங்க எல்லாம் நீங்க போய் பாருங்க எல்லாரும் பார்க்க கூடாதான் மதுரை பெருமானை வளமாக வரும்போது வளமாக வந்து அப்படி வரும்போது இந்த மூளையில் ஒரு அஞ்சாறு படி ஏறணும் அது பலரே ஏறமாட்டாங்க பிரகாரமாக வந்துடுவாங்க ஏன்னா அங்கே தான் சங்கப்பலகை அது பெருமான் அந்த நடுவில் இருந்து சிவலிங்க திருமையினை கொண்டு சுற்றி நாற்பத்தெட்டு குலவர்கள் போட்டு வச்சுருக்கு ஏன்னு கேட்டால் அந்த சங்க புலவரால் ஒருவராக அவர் இருந்தாருங்கிறத காட்டுவதற்காக அந்த மூலைய சொக்கநாதருடைய சன்னிதியில இப்படி போய் நேரா வளமா இப்படி திரும்பி இந்த மூலையில கொஞ்சம் மேலே ஏறி பார்த்தோம்னா நடுவில் சொக்கநாதர் சுத்தி புலவராக இருப்பாங்க அதை ஏறி இறங்காம இருக்கிறது இல்லை ஏன்னா இந்த பிறவியில தான் இப்படி இருக்கும் ஆனா அந்த புலவருக்குலாம் என்னையாலும் இந்த ஜென்மம் இல்லை ஏழை ஜென்மத்துக்கு முடியாது என்னமோ இப்படி எல்லாம் புலவருக்கு புலவராயிருந்த பெருமானி என்று நம்ம அப்பசன் பாடியிருக்கார் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனகிழிதருமிக்கு அருளினோன்கான பாட்டு அங்க போற போக்குள்ளே பாருங்க இருபதாம் நூற்றாண்டு பாட்டு ஞாபகத்துக்கு வந்துட்டுது அத பாட்டுன்னு நினைக்காத நன்பாட்டு புலவனாய் நல்ல பாட்ட இலக்கண வரம்பு கடவாமலும் தமிழ்ச்சொல் மரபு கடாமலும் பண்பாடு கடாமலும் சொன்ன பாட்டு அந்த நன்பாட்டு புலவனாய் எங்க சுவாமி சங்கம் ஏறி அப்பங்க நற்கனகி தருமிக்கு அருளி நோன்கான் தாண்டவத்தில் பண்ணார் இந்த வரி நினைவு வராம இருக்காது இதுல ஏறி பெருமானி ஒரு கால எல்லையில புலவனாய் சங்கம் ஏறி நற்கனகிழி தருமிக்கு அருளி நோன்கான் திருமேன் இறுதி நாங்கெல்லாம் என்ன புலவன் ஒண்ணும் இல்லப்பா இங்க கால் வச்சதுனால ஏதேன்னு ஒண்ணு ரெண்டு அறிவு எங்களுக்கு வரும்படியா செய்ப்பா என்று சொல்லி விட்டு அப்பி அப்படி வளமா வரும் அந்த மூளை வருமென்ற பொழுது தவறாமல் போன வாரம் கூட நண்பாட்டு அந்த வரி வராமல் இருக்க முடியுமா நண்பாட்டு புலவனாய்ச்சம் ஏறி நற்கனகிடி தருமிக்கு அருளினோன்கரியோட வழிபாடு செய்யலாம் ஆகவே அப்படி தமிழின் செல்வமாக பெருமான் விளக்கியன் அவனுடைய பெருமான வழங்குது நான் முகம் வழங்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அவர் வந்து நான்கு முகம் இருக்குது எனவே நான் நான்கு முகம் இருந்ததுன்னா நான்கு திசையில் நான் திசை எத்தனை இருக்குது நாலு திசை இருக்குது முகம் எத்தனை இருக்குது நாலு இருக்குது அதனால் ஒரே சமயத்தில் நான்கு திசையில் நடக்கிறதையும் பார்க்குற மாதிரி அவனுக்கு அப்படி கொடுத்தார் இன்னொன்று இருந்தது உயரவும் பார்க்க அது திமிரு நாள் போச்சு அஞ்சு இருந்து மைனஸ் ஆகி நாலு இல்லைன்னா அவன் ஐமுகன் சொல்லணும் ஐமுகன் சொல்லணும் ஆனால் அது நான்முகனானது காரணம் என்னென்ன கேட்டால் ஒரு முகம் பெருமானால் கெல்லப்பட்டு தெரிஞ்சதான் பிறகு நான்முகனாச்சு அப்போ நான்கு திசையிலும் நான்கு முகமுடையவனாக இருக்கின்றவன் அவன் அவர் என்ன செய்தாராம் தன் மனைவியாரோட கூட எல்லாம் சென்று காசிக்கு போய் நல்ல வேதமெல்லாம் படித்தாள் அவனுக்கு வேதானே பேர் நான்முகனுக்கு வேறொரு பேர் வேதா என்று வேதங்களுக்கெல்லாம் தலைவனாக அவ்வளோ அழகு அதனால்தான் முருகப்பெருமான் முன்னில போகும்போது கொஞ்சம் தலகணம் முடிச்சு போக அங்கே யார் போகிறதுன்னு சொல்லும்போது நான்முகன் என்று சொல்ல இங்கே வாய்யா அப்படின்னு சொல்லி உமக்கு வேதம் வருமா என்று கேட்க அருமையாய் வரும் அப்படின்னு சொல்ல எங்கே சொல்லம் ஆரம்பிக்க ஓம் என்று பெருணவன் சொல்லி ஆரம்பிக்கணும் ஓம்னு சொல்ல ஆரம்பித்த உடனே நிறுத்த அதன் பொருள் என்ன அப்பதன் எத்துல வேதத்துல பெரிய தலைமன்ற பெருணவும் எடுக்கும்போது சொல்லி தான் சொல்லணும் அது சொல்லும் போது அந்த பிரினத்தை பொறுத்த இல்லையா என்னாரு அங்கே யாரா இருக்கா என்னாரு கொஞ்சம் உள்ளது எங்கேயே வெள்ளி தெரியல்கானுங்க அதனால அந்த ஐந்து இருக்கு பாருங்க நான் முகன் அந்த கர்வம் வந்தது வேதம் நல்லா படித்தோம் அதுக்கு ஏற்ப காசியில போய் நல்ல ஒரு பத்து நாள் இங்க கூட அருமையா நடந்தது நீங்க எல்லாம் அருமையா பார்த்துருக்க முடியும் நாங்க எங்க பார்க்க முடியல அதனால வந்து இங்கே செய்யான்னு சொன்ன மாதிரி ஒரு வருந்தி எழுதியிருந்தேன் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி ஒரு நாள் ஒதுக்கவும் முடியல இங்கே நடக்கிற நிகழ்ச்சியில் வந்து வந்து குருமூர்த்தி அணி வணங்கி அதையும் பார்த்து போகலாம் புண்ண சம்பந்தர் தன்னுடைய அப்பா எப்படி வேலு செய்தாரோ அது மாதிரி இருக்கிற வேள்வி இதுக்கு மேலே சொல்லலை ஞானசம்பந்தர் அப்பா எப்படி செய்தாருங்கிறது ஆண்டுக்கான்கானசம்பந்தருடைய தந்தையார் எப்படி வேல்வி செய்தாரோ அதையே போல நல்ல பத்தியம் மகிழ்ச்சி செய்தார் செய்தி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் பத்து நாள் இருந்த போது கங்கைக்கு நீராடுவதற்காக போலாம்னு போனோம் போகும்போது நான்முகனுக்கு உரிய மனைவியே மனைவி வந்து ஒருத்தி யாருன்னா நம்ம நாமகள் தான் நாமகள்ல ஆனா இரண்டு ரெண்டு பெண்களும் இருந்தாங்க அந்த ரெண்டு பெண் இந்த நான் மகளும் இந்த மூன்று பேருமா நீராட போனாங்களாம் பொதுவா இறந்த இடத்துல புண்ணிய நீர்ல நீராடுகின்ற பொழுது கணவனும் சேர்ந்து நீராடணும் திருமணம் ஆயிட்டுதுன்னா அப்படி சொல்வதை வற்புறுத்துகின்ற இன்னொரு திருவிழாடல் எதுகாட்சியில் ஒரு திருவிழாடலுக்கு அது எது அது நடந்து போச்சு நடந்துட்டது ரொம்ப நாளைக்கு நடந்து போனது அது எது சிவஜீவ் இப்ப நான் மேல வினா எல்லாம் இல்ல திரும்பப்படுத்தல ஒரு படலம் படிச்சிருக்கிறோம் அந்த அம்மா பேர் மேனை அந்த மேனை வந்து தந்தையாரு தடாத பிராட்டையுடைய அப்பா இறந்துட்டாங்க இந்த அம்மா ஆட்சி பிடிது ஆட்சிக்கு வந்துட்டு யாரு அந்த தட தடாத பிராட்டையார் தடாத பிராட்டையார் திருவதார படலம்னு படிச்சோமா அப்புறம் திருமண படலும் அப்புறம்தான் படிச்சோம் திருமண படலம் திருமண படலம் பண்ண உடனே இப்ப சொக்கநாதிரை இப்ப மதுரையில் இருக்கிறது எனவே எல்லாம் இருக்கிறாங்க அரசு யாற்றை கொடுத்துட்டு அந்த அம்மான்னு கேட்டா என்றைக்கி கல்யாணம் ஆச்சோ அது அப்படியே காலில் வணங்கி பெருமானி இனி நீங்கள் தான் அரசுன்னு கொடுத்து அப்படிலாம் பெண்பால் இருந்ததாக கேள்வி அதனால் அப்படிலாம் கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருந்தது அப்போ அரசர் யார் சொக்கநாதரே அரசர் சொக்கநாதர் மருமகன் இப்போ மாமா இல்லை முன்னே இறந்துட்டாங்க மலையத்துச பாண்டியன் இந்த மாமி இருக்கிறாங்க சொன்னேன் அப்படி சொன்னேன் முன்னே அல்ல ஒரு மணலாச்சும் மறந்துட்டிங்க மாமி இருந்தாங்க மாமி ஒரு நாள் அப்படியே சுணக்கமாக இருந்தாங்க இந்த மாப்பிள்ளை எங்கேயோ போகும் போது போது மாமியாவுக்கு முன்னால் மருமகனுக்கு முன்னால் மாமியெல்லாம் வரமாட்டாங்க மாமியை மரணம் அப்படிலாம் இருந்த காலம் பேசணும் கூட முக்கால் கதவை அழைச்சிக்கிட்டு இல்லை பாப்பாவை அடிக்கடி அழைச்சி வந்துட்டு போங்க அப்படின்னு இதுவங்க சொல்ல அவங்க கவலைப்படாதீங்க மாமி நான் அடிக்கடி அழைச்சிட்டு வர்றேன் எந்த கதவுக்கு வந்தேன்ட்டு அவங்க சொல்ல மாமனும் மருதன் மாமியும் மருதன் அப்படிதான் அப்படி பேசுற பேச்சு ஏன்னா அவங்க முன்னால் அவங்க அவங்க முன்னால் நிற்கிறதுலாம் மரபு அப்படி மரபெல்லாம் வச்சுருக்காங்க ஆ அதனால் அப்படிங்கும்போது இப்படி இது இப்படி போகிற போக்களை பார்த்துட்டார் பார்த்த உடனே யார் கேட்கறது மாமியை கேட்கறதா மனைவியை தான் கேட்கணும் என்ன அம்மா வருத்தமாக இருக்கிறாங்க ஒன்றும் இல்லையே போய்ப்பா என்னமோ சோர்வு இது போய் என்னம்மா என்னம்மா அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா என்ன வருத்தம் நல்லபடியாக நீங்கள்லாம் இருக்கணும் அவ்வளோதான் வருத்தம் இல்லைம்மா ஏதோம்மா ஒரு மாதிரி இருக்கு ஒன்னும் இல்லப்பா இந்த கடல்ல போய் நீராடணுமுன்னு ஒரு ஆசை ஆனா நீராடணுமுன்னா அவங்க இருந்தா தானே அவங்க இல்லாட்டி ஏன் அவங்க இருந்தா அவங்க கையோடு கோத்து நீராடுவது திருமணான பெண்ணுக்கு வழக்கம் அப்படி எத்தனையோ நாள் ராமேஸ்வரம் போயிருக்கிறோம் அலகாபாத் போயிருக்கிறோம் ஏன் மானசரோவர் திருக்கையிலே போயிருக்கிறோம் ஏன்னா திருக்கையில மா மாப்பிள்ள வரும்போது மாமனா போகாத போங்கள மானசரோவர் மானசரோவர் போயிருக்கிறோம் ஏமா அப்பா இருந்தா அப்பா கைய பிடிச்சுதான் நீங்க ஆமடி அப்படித்தான் அப்பா இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணும் எங்கயா நீராடும் போது தனியா அவரு பாட்டுக்கு அலகாபாத் போயோ அப்படி இல்லாம கூடுமான வரைக்கும் மனைவியோட கூட போய் அப்படி கை கடைசியில் அந்த நீராடும் முதல் தரம் குடிக்கும்போது அப்படி கையை கொடுத்துட்டு அப்படி என்ன அப்படியா என்ன உங்களுக்கு குளிக்கணும்னு ஆசையா இருக்காமா அப்படிதான் இல்லை ஞாபகம் வந்து சொன்னேன் நேராக போயிச்சு இதெல்லாம் ஒலியும் ஒலியில காட்டலாம் மாட்டான் நான் காட்டுறேன் போவேன் அதனால நேரா அங்க போச்சு இப்படி நடத்தணும் அதான் அங்க போய் என்ன எப்படி அம்மா என்ன என்ன என்ன இது அப்பா இறந்து போனாங்கிற வருத்தம் வந்ததா அம்மாவுக்கு வளப்பட என்ன நீ அம்மாவு வருத்தம் என்னன்னா நீ பார்த்து கண்களுங்கற என்ன இப்போ என்ன என்ன விஷயங்கள் இந்த மாதிரி அம்மாவுக்கு கடலில் நீராடணுமா அவங்க இருந்தாங்கன்னா கைகோத்து ஆடலாம் இப்படி ராயில்லை அப்படின்னு சொல்லி வருத்த பாருங்க அப்படியா மலையத்தோசனி அழைத்தப்படலாம் அதுக்காக நம்ம என்ன சொல்ல நமக்கெல்லாம் மாப்பிள்ளை வாய்க்கணும்னா சொக்கநாதர் மாதிரி வாய்க்கணும் வேண்டிங்க மாமியா குறிப்பறிந்து ஏழு கடலையும் அதனால மலை தூசணி அழைத்து மாமி இன்னைக்கு யாவது எப்படி இருக்காங்க முகத்தை இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு பள்ளம் தெரியுது எங்க அம்மாவுக்கு அறிக்கை திருந்தார் அப்படி இருக்கட்டும் மாமி முகம் அப்படி இருக்கணும்னு நினைச்ச ஒரு மருமுகம் சொக்கநாதர் அறுவை சிகிச்சை பண்றவர்கள் ஆகவே இப்ப விளங்கல இப்ப வந்து கைகோத்து நீராடுதல் உண்டு என்பது ஆண்டு கண்டனம் மதுரை காண்டத்திலேயே மலைய அழைத்து ஏதாவது படலமோ என்னமோ ரொம்ப நல்லா இருக்காது அந்த பல்லத்திலே பார்த்தோம் எனவேதான் இந்த நான் என்ன பண்ணினான் இந்த நாமகள் இன்னும் ரெண்டு பேர் காதல போட்டுவீங்க நாமகனுக்கு நாள் நீராடுவான் நீராடுவதற்காக நினைத்த அந்த நான்முகன் நீண்ட வீணை தனர பிசை வாணி யாரு ஒருத்தி நாமகள் நம்ம கலைமகள் சாவித்திரி இன்னொரு பெண் இன்னொருத்தான் காயத்திரீ இந்த மூன்று பெண்களாம் நான் மூணுக்கு எனவே இந்த மூன்று பெண்களோடு கூட நீராடுவதற்காக போனோம் போனால் இப்போ தான் இடத்துல இருந்து அந்த போகிறதுக்கு எடுத்தாலும் ஒரு பெல்லாங்கடியில் இருக்க மாட்டேங்குது கங்கை நீராடப்பும்போது ஆமா நீங்கள் கங்கையில் நீராடணும்னு சொன்னால் திருவாவுர ஆதீனத்துக்கும் ஒரு மடம் இருக்குது காசியில் திருப்பனந்தாள் மடத்துக்கு இருக்குது திருப்பனந்தாள் மடத்தில் இருக்கிறது கேதார் கட்டத்துக்கு பக்கத்தில் இருக்குது நீங்கள் இப்படி காலம் மணிக்கு நீ நீராடணும்னு நினச்சிங்கன்னா கூட குளிக்கலாம் ஏன்னா இங்கே இருந்து இப்போ இங்கே இருந்துன்னா இப்போ நம்ம தங்குகிற விடுதி அல்லது நம்முடைய பள்ளி தான் அவ்வளோதான் இங்கே பள்ளி இருக்குது அது பள்ளி தான் அவ்வளோ தான் எந்த நாலு மணி கூட இங்கே அங்கேயே நீராடலாம் அப்படி அது கொஞ்சம் தொலைவு அதனால் கொஞ்சம் தொலைவாக இருந்துருக்கு அப்படி தொலைவாக இருக்கும்போது அப்படி அந்த மூணு பேரும் வர இந்த நான் முகன் வர கங்கைக்கு வந்தாங்களாம் வரும்போது என்னவான குடலினாரின் செல்வி வானவாரி எங்கும் பிஞ்சை மாதரால் ஒருத்தி பாடும் போக்கி நின்ற கலைமகள் அல்லவா யாரும் மேலே விண்வெடியாக செல்லுகின்ற வித்யாதர்கள் ஒருவர் நல்ல இசை பாடிட்டு போனாங்க அதுக்கு இந்த அம்மா அந்த தன்னுடைய அந்த நான்முகன் போக இந்த ரெண்டு பேர் போக போகும்போது இசைன்னு சொன்ன உடனே அது யார் அப்படியே கொடுத்த உடனே அந்த இசை அதான் அருமையாக நீலாம்பரியில் வாசிக்கிறாள் இருக்குது என்னால் இசைக்குச் சொல்லி அந்த அம்மாவுக்கு எல்லாம் கலைகள்லாம் தெரியும் நீலாம்பரி அருமையாக இருக்குன்னு கொஞ்சம் நின்றுட்டுது ஆனால் நான் தன்னுடைய பொண்ட கணவன் முன்னே இந்த ரெண்டு பெண்ணும் முன்னே போய்கிட்டே இருக்கு போன இது அப்படியே போனேன் நின்று விட்டுது அந்த தண்ணி மறந்து நீராடுதக்கும்போதே நாமகளா வள்ளியா சரி நமக்கு நேரம் ஆயிட்டு என்ன ரெண்டும் குளிச்சுட்டு குளிச்சு குளிச்சு கரையேறின போது போன உடனே என்னங்க நீங்க என்ன விட்டுட்டு நீங்க எப்படிங்க நீங்க என் பிழை அன்று அப்படின் அவ்வளவுதான் என் பிழை அன்று கூட வந்தா யாரோட கூட வரணும் முன்னால கணவன் போகும்போது சீவே சீவே அக்க பக்கத்து கடையிலேயா கண் இருக்கிறது இருக்கப்படாதுன்னு சொல்லு தொழிலாளர் பண்ணணும் அது அவ்வளோதான் சொல்லலாம் கணவன் கூட போனா கணவன் கூட யார் நான் பெரியவங்களோட கூட சொல்லும் போது கூட சொல்றேன் ஒரு பெரியவங்க போனாமனா பெரியவங்களோட நாம கூட போகணுமே தவிர அவங்க நின்னா வேணா நிக்கலாமத இல்லைன்னா கூடவே போகணும் ஆனா பின்னால போகணும் நம்ம விட பெரியவங்க போகும்போது நம்மோடு அவங்களோட ஒத்து போக கூடாது முன்னையும் போக கூடாது பின்னால போகணும் எங்க யார் சொன்னா யார் சொன்னா இரண்டாவது கேள்வி இது சிலப்பதிகாரம் இந்த அம்மா ஊரை எரிச்சுட்டு அப்படி இப்படி போய் கனல் எரியுது அப்படி போகுது எங்க மதுரையில மதுராபதி தெய்வம் அது வந்து இது இந்த கண்ணிக்கு உண்மை உணர்த்த வேண்டும் தான் இருக்கிற தெய்வம் அல்ல அந்த மதுரைக்கே உரிய தெய்வம் அல்லவா தனக்குரிய கடமை இரண்டாவது பாண்டியன் இதுவரைக்கும் தவறாத நெறி தவறாதவன் தனக்குரிய கடமை அல்லவா வந்த போது கண்ணிகி முன்னே போய் கொண்டிருக்கிறாள் இந்த தெய்வம் வந்தது அதை போய் நிரப்படன் எடுத்த மாதிரி சில பேர் சொல்லியிருக்காரு நிரப்பணம் எடுத்த மாதிரி என்ன முன்னிலையால் பின்னிலை தோண்டி அந்த கற்பு கண்ணியினுடைய முன்னே வரலியா அந்த தெய்வம் பக்கத்தினும் பின்னால வந்தது உயர்ந்தாள் கண்ணிசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தலும் ஒரு வினா கேட்டாலும் பத்தினி உயர்ந்தோர் ஏத்தல் என்பதை சிலப்பதி ஆறம் குறிக்கொண்டிருந்தவையே தோன்ற விளக்குக என்று சொல்லிட்டு போய் நம் புலமை தோன்ற விளக்குக புலமேனு இருந்தா தான் தோன்றவா இதெல்லாம் புலமை தோன்ற விளக்கு திங்களை போற்றதும் திங்களை போட்டுதிலிருந்து மல்லல் மாயாலத்து வாழ்வீதி இங்கன்னு வஞ்சி காண்டதில் முடிக்கிற வரைக்கும் ஒரேசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுதல் உண்மை என்பதை சிலப்பதிகாரம் விளக்கிய திறனை நம் புலமை தோன்ற விளக்குக ஒரு எம்பில் தான் இது ஒரு எம்பிள் அல்லது புலமை தோன்ற வழக்கு எங்க இதை பிடிக்கணும் முன்னிலை எத்தனையோ செய்தி அதில் இது முன்னிலை தோன்றி அந்த பத்திரி தெய்வத்துக்கு முன்னே செல்லாமல் பின்னே சென்று சென்று கூப்பிடலாமா கூப்பிடக்கூடாது ஆனா எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டா அந்த அம்மா போற போக்குல பின்னால போயிட்டே இருக்க அந்த அம்மா எங்கேயாவது இப்படி பார்க்கும்போது என்னம்மா என்ன செய்ய எஞ்சிய வெள்ளி தெரியல் காணுங்க அது மாதிரியும் எனவே இந்த பின்னைய போனா பின்ன போயிட்டே இருக்கணும் இப்ப வந்தனால இப்படி உடனே என்ன என்ன விட்டுட்டு நீங்க குளிச்சுட்டீங்க இல்ல நான் என் மேல பிழை இல்லை ஏன்னா நீ உடனே கூட வரவில்லை என்பது அர்த்தம் அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க என்னது இது கேட்காம இருக்கு நீங்கதான் ஒரு வரலாறு சொல்றார் அது பின்னால என்னும் சரி சொல்லுவான் இன்னும் ஒரு நாற்பத்தி எட்டு மனித பெருவியாக நாப்பத்தெட்டு பிறவியா ஏப்பா எல்லா பிறப்பும் பிறந்தேன் எம்பெருமான் பிறப்புங்கிறது ரொம்ப கடுமையா அல்லவா நாற்பத்தெட்டு பிறவியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சரி பெருமானும் வடிவாக இருக்கிற நாற்பத்தெட்டு எழுத்துக்கள் இருக்கு அந்த நாற்பத்தெட்டு எழுத்துக்களாவது இந்த புலவராய் பிறக்கணும்னு சொல்லி தரான் அப்போ அதுல வடமொழியில அந்த நாற்பத்தி எட்டு எடுத்துக்கள்ல என்னது அப்படின்னா அவங்களுக்கு காணாங்கிறது நான்கு வடிவம் நமக்கு காணா ஒண்ணுதான் அவங்களுக்கு கால